எனவே நான் தொடுகையை விட்டுவிடலாமா என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் அது ஒரு நரம்பு நோய் அது மாதவிடா என்று மாதவிடாய் ஏற்படும் போது தொடுகையை விட்டுவிடு மாதவிடாய் காலம் கழிந்ததும் இரத்தத்தை சுத்தம் செய்துவிட்டு தொழுதுகொள் என்று கூறினார்கள்